ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபினம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் பக்திங்கிற தலைப்பில் கீர்த்தனபக்தி விஷயமாக பார்த்துன்னு வரும் அப்படி வேதமந்திரங்களை சொல்கிறது அல்லது வியாசாச்சாரியால் நமக்கு அனுகிரகம் பண்ணின புராணங்களை பாராயணம் பண்ணுறது அல்லது விஷ்ணு சகசிரநாமம் முதலிய சகசிரநாமங்களை ஸ்தோத்திரங்களை பாராயணம் பண்ணுறது அல்லது நாமசங்கீர்த்தனம் பண்ணுறது இது அனைத்துக்குமே கீர்த்தன பக்தின்னு பேர் பலவிதமாக நமக்கு பிரித்து கொடுத்துருக்கா வேதாத்தியனம் பண்ணியிருந்தால் வேத மந்திரங்களை சொல்லணும் வேதமந்திரங்களே மந்திரங்களை சொல்கிறது தான் கீர்த்தன பக்தின்னு பேர் வேத சொன்னால் அங்கே பகவானுடைய சாநித்தியம் வந்துடும் பகவான் நம் அருகிலே உட்கார்ந்துருக்காருங்கிற ஞாபகத்தோடு அந்த வேத பாராயணம் பண்ணணும் அப்படின்னு நம் முன்னோர்கள் நமக்கு காண்பிச்சிருக்கா அதேபோல் புராணங்கள் பாராயணம் பண்ணுற பொழுது பகவானுடைய அவதாரமான வியாசாச்சாரியால் அங்கே வந்து அமர்ந்திருக்காருங்கிற ஞானத்தோடு பாராயணம் பண்ணணும் வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணவே அப்படின்னு வியாசாச்சாரியாலும் கிருஷ்ணனும் வேறு வேறு இல்லை ரெண்டு பேரும் ஒருவர் தான் அப்படி வியாசாச்சாரியால் பகவான் கிருஷ்ணனாக அங்கே அதே போல் தான் நாமசங்கீர்த்தனம் பண்ணுற பொழுதும் பகவான் அங்கே வந்து அமர்ந்திருக்காருங்கிற எண்ணத்தோடு பண்ணணும் அப்படி நாமசங்கீர்த்தனம் பண்ணுற இடங்கள்ல தீபத்தில் பகவானை அவாகனம் பண்ணி அப்படி கீர்த்தனங்கள் பாடி உட்கா கொண்டு வந்து அந்த தீபத்தை அங்கே வச்சுட்டு தீப பிரதட்சிணம் பண்ணுறது அந்த தீபத்திலே பகவானுடைய ஸ்வரூபத்தை பார்க்கணும் அப்படி பகவானாக பார்த்து நாமசங்கீர்த்தனம் பண்ணுறது அது ரொம்ப உயர்ந்த பக்தியாக காண்பிச்சுருக்க அதற்கு உதாரணம் தியாகையர் முதலிய மகான்கள் தியாகராஜ சுவாமிகள் ராமதாசர் கபீர்தாசர்னு நிறையா மகான்கள் நம் பாரத தேசத்தில் அவதாரம் பண்ணி இந்த கீர்த்தன பக்தி சங்கீர்த்தன பக்தியை நாமசங்கீர்த்தனத்தை நமக்கு செய்து காண்பிச்சுருக்கா அங்கே நாமசங்கீர்த்தனம் பண்ணுற பொழுது வாத்தியங்களை வச்சுட்டு நாமசங்கீர்த்தனம் பண்ணுறதுன்னு ஒரு வழக்கத்தை பார்க்குறோம் மிருதங்கம் வீணை புல்லாங்குழல் இது மாதிரி வாத்தியங்களை வச்சுட்டு நாமசங்கீர்த்தனம் பண்ணுறதுனுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னா நமக்கு உடனே என்ன பதில் தோணும் அப்படின்னா வாத்தியங்களோடு சேர்ந்து நாமசங்கீர்த்தனம் பண்ணினால் கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும் தாளம் தப்பாமல் இருக்கும் ஸ்வரம் பெசகாமல் இருக்கும் அப்படின்னு நினப்போம் சாதாரணமாக ஆனால் வாத்தியங்களை வச்சுண்டு நாமசங்கீர்த்தனம் பண்ணுற இடத்துல வாத்தியங்களை வச்சுட்டு சங்கீதம் பாடுற இடத்துல இந்த வாத்தியங்கள் வச்சுக்கிறதுல ஒரு ரகசியம் இருக்குது அதே நமக்கு வேதம் ஒரு சரித்திரம் மூலமாக காட்டுறது இந்த சரித்திரம் ஒரு பாதி ஊமையாக போயிட்டா தேவதைகள் ஏன் அப்படின்னா இந்த வாக் சக்தி பேசக்கூடியதான சக்தி தேவதைகள்ட்டேருந்து விலகி போயிடுச்சு காரணம் யக்ஞாயா அதிர்ஷ்டமான யக்ஞாயா ஒரு எண்ணம் வந்தது ஒரு சமயம் அதாவது நாம் வேத மந்திரங்களை சொல்லி ஒவ்வொரு யாகங்களையும் ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு பண்ணுறோம் ஆனால் நிறைய தடைகள் வருது இராட்சசர்களாலேயும் துஷ்ட சக்தியினாலேயும் நிறைய தடைகள் வருது அந்த யாகத்தை நாம் முழுமையாக செய்து அந்த பலனை அனுபவிக்கிறதுக்குள்ளே போரும் போரும்னு ஆயிடுறது இவ்வளோ கஷ்டப்பட்டு இதை பண்ணணுமா அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தது தேவதைகளுக்கு அப்போது வாக்கு சக்தி என்ன நினச்சது வாக்கை நமக்கு மனுஷர்களான நமக்கு பகவான் எதற்கு வச்சிருக்கார் அப்படின்னா வேத மந்திரங்கள் சொல்கிறதுக்காகவும் வேதமந்திரங்களை சொல்லி கொடுக்கறதுக்காகவும் பகவன் நாமாவை சொல்கிறதுக்காகவும் தான் வாக்கு கொடுத்துருக்கார் பசுபக்ஷிகளுக்கு வாக்கு கொடுக்கல பகவான் மனுஷர்களான நமக்கு மாத்திரம் கொடுத்ததற்கு என்ன காரணம்னா அந்த வேத மந்திரங்களையும் பகவன் நாமாக்களையும் சொல்லி நாம் பகவதத்தை அடையணும் அதற்காக கொடுத்துருக்க அந்த வாக் சக்தி எப்போது தேவதைகளுக்கு வேத மந்திரங்களை சொல்லி இந்த கர்மாக்கள்லாம் இப்படி பண்ணணுமாங்கிற எண்ணம் எப்போ வந்ததோ இனி நாம் இங்கே இருக்க வேண்டிய அவசியமில்லை பகவன் நாமாவை சொல்லாத வாக்கு ஒரு வாக்கா அப்படி ஒரு வாக்கு அவசியம் இல்லை லோகத்தில் உள்ள வம்புகளை பேசுறதுக்குன்னு வாக்கு தேவையில்லை வேதமந்திரங்களை சொல்லாத வாக்கு அவசியம் இல்லை அப்படின்னு வாக்கு சக்தி நினச்சி தேவதைகள்கிட்ட இருந்து விலகி போயிடுச்சு எங்க போச்சோன்னா சாவனஸ்பதின் பிராவிசத்து மரங்களில் செடி கொடிகள்லே போய் சேர்ந்துடுத்தோம் மரம் செடி கொடிகளுக்கு பேசக்கூடியதான சக்தி வந்துடுத்து தேவதைகள் அத்தனை பேரும் ஊமையாக போயிட்டா அந்த மரம் செடி கொடிகளுக்கு இந்த வாக் சக்தி வந்துடுச்சு தேவதைகள் யோஜனை திடீர்னு நமக்கு ஏன் இப்படி பேச முடியாமல் போயிடுது அப்படின்னு யோஜனை அப்படி காரணம் தெரியாமல் யோசிச்சுன்னு இருக்கும் பொழுது பிரம்மா வந்தார் பிரம்மா வந்து சொன்னார் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வேத மந்திரங்களை இப்படி சொல்லணுமா இந்த வேத மந்திரங்களை சொல்லி இந்த கர்மாவை பண்ணணுமாங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்ததுனாலே உங்களுக்கு வாக்சக்தி போயிடுத்து அப்படின்னு பிரம்மா சொன்னார் உடனே தேவதைகளுக்கு அடாடா இப்படி ஒரு எண்ணம் நமக்கு வந்திருக்கக்கூடாதே வாக் சக்தி கட்டாயம் வேணும் வாக்கில்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது அதனால் பேச பேசக்கூடியதான சக்தி நமக்கு வேணும் அப்படின்னு தேடிந்து போகிற வாக்ஷக்தியை எங்கே இருக்குதுன்னு தேவதைகள் தேடிண்டு போனான் அப்படி காடு மேடுன்னு அழஞ்சி வாக் சக்தி எங்கே இருக்குது எப்படி நாம் திரும்பவும் அடையிறதுன்னு அப்படியே தேடிண்டே போனேன் அந்த மரங்களில் செடி கொடிகளில் இருந்த அந்த வாக்ஷக்தி அந்த மரங்களையும் செடி கொடிகளையும் நம்பி உள்ள பிராணிகளுக்கு அந்த வாக்ஷக்தி வந்தது மயில் அந்த கொடி செடியில் உள்ள துளிர்களை பிடுங்கி சாப்பிட்றது மயிலுக்கு வாக்கு சக்தி வந்தது அதுபோல் மாடுகள் கீழே உள்ள புல்லுகளை மேயிறது மாட்டுக்கு வாக்கு சக்தி வந்தது யானை கிளைகளெல்லாம் உடைச்சி அதில் உள்ள பச்சை இலைகளை சாப்பிட்றது யானைக்கு வாக்கு சக்தி வந்தது அதுபோல் க்ரௌஞ்சம்னு ஒரு பட்சி அந்த பட்சி அங்கே உள்ள பழங்களை சாப்பிட்றது அந்த பக்ஷிக்கு வாக் சக்தி வந்தது இப்படி மரம் செடிகொலை செடி கொடிகளை நம்பி உள்ள பசு பட்சிகளுக்கு வாக் சக்தி வந்துடுத்து தேவதைகள் தேடிண்டு போனா அப்படி தேடிண்டு போகிற பொழுது அவளுக்கு இந்த வாக் சக்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது என்னங்கிறத அடுத்த உபன்யாசத்துலேயே பார்ப்போம்